தலைப்பு நூற்று பன்னிரண்டு மகளிர் சமத்துவ நிலை பெண்களுக்கு யோகம் முதலிய சாதனங்கள் அவசியம் கற்பிக்க வேண்டியது மேலும் பேதமற்று அபேதமாய் படிப்பு முதலியவையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது தத்துவம் முதலியவற்றின் சொரூப ரூபாதிகளை தெரிவித்து சரளமாக்கினால் பின் தடையின்றி நம்முடைய துரிய ஆசிரம காலத்தில் ஒத்திருப்பார்கள் தெய்வந்தொழால் என்னும் குரலால் இதை அறிக